வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி இருநூற்றி செய்தி சேவை நவம்பர் ஒன்று 2018 பதினெட்டு கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் புதன்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் உலகெங்கிலும் மிலாடி நபி விழாவை கொண்டாடும் அன்பர்களுக்கு நற்றிணை தனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது தமிழக செய்திகள் உலகெங்கிலும் அமைதியும் சகோதரத்துவமும் நிறையட்டும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிலாடி நபி வாழ்த்து தெரிவித்துள்ளார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் உள்ளிட்ட சில இடங்களில் நேற்று புயல் சேதத்தை பார்வையிட்டார் எனினும் கனமழை காரணமாக அவரது பயணம் பாதியில் ரத்து செய்யப்பட்டது புயலால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாநில அரசின் ஆளுமைக்கு உட்பட்டு இயங்கும் அனைத்து அலுவலகங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் அரசு சார்புடைய நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு அலுவலக மற்றும் அடிப்படை பணியாளர்கள் தங்களின் ஒருநாள் ஊதியத்தை முதல்வரின் புயல் நிவாரண நிதிக்கு வழங்குவதாக அறிவித்துள்ளனர் கொடைக்கானல் அருகே கீழ்மடை பள்ளம் என்ற இடத்தில் ஏரி உடைந்து பயிர்கள் சேதமடைந்து வருகின்றன ஐம்பது ஏக்கரில் பயிரிடப்பட்டு இருந்த கேரட் உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளனர் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் அணைகள் நிரம்பும் சூழல் ஏற்பட்டுள்ளது செம்பரம்பாக்கம் பூண்டி அணையை மூன்று மணி நேரத்திற்கு ஒரு கண்காணிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மத்திய நீர்வளத்துறை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இந்திய செய்திகள் கோவா கப்பல் கட்டும் தளத்தில் இரண்டு போர்க்கப்பல்களை கட்டுவதற்கான உடன்பாட்டில் இந்தியாவும் ரஷ்யாவும் கையெழுத்திட்டுள்ளன ரஷ்யாவின் கிரிக்கோரோவிச் வகை போர்க்கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்தை பெற்று கோவா கப்பல் கட்டும் தளத்தில் அவ்வகை கப்பல்களை கட்ட இந்தியா திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற உள்ளது அதற்கான பணியில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக இறங்கியுள்ள நிலையில் மத்திய பிரதேச எம்பியும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான சுஷ்மா ஸ்வராஜ் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளார் ஷொராபுதீன் போலி என்கவுண்டரால் குஜராத் உள்துறை அமைச்சராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் தற்போதைய தேசிய தலைவர் அமித்ஷா அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல அடைந்ததாக சிபிஐ அதிகாரி அமிதாப் தாக்கூர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் கஜா புயல் பாதிப்பிலிருந்து தமிழகத்துக்கு உதவ கேரளா முன்வந்துள்ளது லக்னோவில் இருந்து கராச்சி புறப்பட்ட விமானம் ஜெய்ப்பூரில் அவசரமாக தரையிறங்கியது விமானத்தின் கதவு திறந்திருப்பதாக சமீட்சை கிடைத்ததை விமானம் தரையிறக்கப்பட்டது எனினும் விமானத்தில் விமானிகள் மட்டும் பயணித்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் காற்று மாசை குறைக்க செயற்கையாக மழையை பொழிய வைக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது சத்தீஸ்கரில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் ஏழு சதவீதம் வாக்குகள் பதிவாகின மியான்மர் நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அலுவகோலில் ஐந்து புள்ளிகளாக பதிவானது கரீபியன் நாடுகளில் ஒன்றான ஹைத்தியில் ஊழலுக்கு எதிராக நாடு மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் ஆறு பேர் பலியானார்கள் ஐந்து பேர் படுகாயம் அடைந்ததாகவும் இருபதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தகவல்கள் வெளியாகியுள்ளன பாகிஸ்தானுக்கு சீனா வழங்கி வரும் நிதியுதவியின் அனைத்து விவரங்களையும் தர என சர்வதேச நாணய நிதியம் கோரியுள்ளது ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் பயங்கரவாத தாக்குதலை மேற்கொள்ள திட்டமிட்டனர் என்ற சந்தேகத்தின் பேரில் மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் இவர்கள் பொதுமக்கள் மத்தியில் துப்பாக்கிச்சூடு நடத்த திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி உட்பட நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் வணிகச் செய்திகள் ஹோண்டா மோட்டார் சைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர் இந்தியா நிறுவனத்தின் மொத்த ஸ்கூட்டர் விற்பனை இரண்டு புள்ளி ஐந்து கோடி என்ற எண்ணிக்கையை தாண்டியுள்ளது சில்லறை முதலீட்டாளர்கள் மொபை மொபைல் போன் மூலம் அரசு கடன் பத்திரங்களில் முதலீடு செய்யும் வசதியை தேசிய பங்குச்சந்தையான என்எஸ்இ அறிமுகப்படுத்தியுள்ளது இதற்காக என்எஸ்இ கோபிட் என்ற மொபைல் ஃபோன் ஆப் உருவாக்கப்பட்டுள்ளது கடனில் மூழ்கி திவாலாகும் நிலையில் உள்ள எஸ்ர் ஸ்டீல் நிறுவனத்தை ஆர்சிலர் மிட்டல் வாங்குவதற்கு தடை கோரி தேசிய நிறுவனங்கள் சட்ட தீர்ப்பாயத்திடம் கெயில் மற்றும் கெட்கோ நிறுவனங்கள் மனு தாக்கல் செய்துள்ளன மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட ரிசர்வ் வங்கியின் கூட்டம் ஏறக்குறைய ஒன்பது மணி நடைபெற்றது நீண்ட நடைபெற்ற இக்கூட்டத்தில் சில முக்கிய பிரச்சினைகளுக்கு முடிவுகள் எட்டப்பட்டன விளையாட்டுச் செய்திகள் இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் முதலாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது நேசன்ஸ் லீக் கால்பந்து போட்டியில் போர்ச்சுகலுக்கு எதிராக கோல்டு எதுவும் போடவில்லை என்றாலும் இத்தாலியின் ஆட்டம் மெருகேறி வருவதாக அதன் நிர்வாகி ரொபர்ட்டோ மன்சினி தெரிவித்தார் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் டேவிட் வார்னருக்கு தண்டனை காலத்தை குறைக்க ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சங்கம் மறுப்பு தெரிவித்துள்ளது திரைச்செய்திகள் Century International பிலிம் சார்பில் ஜோன்ஸ் தயாரித்து அறிமுக இயக்குனர் கே ஆர் வினோத் இயக்கும் படம் அதோ அந்த பறவை போல அட்வெஞ்சர் த்ரில்லராக உருவாகும் இப்படத்தில் அமலாபால் கதை நாயகியாக நடித்துள்ளார் சிங்கப்பூரில் உள்ள மேடம் டுசார்ட்ஸ் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள தனது மெழுகு சிலையை நடிகை அனுஷ்கா சர்மா திறந்து வைத்தார் நடிகை ஷக்கீலாவின் வாழ்க்கை ஹிந்தி திரைப்படமாக உருவாகியுள்ளது ஷக்கீலா கதாபாத்திரத்தில் நடிகை ரிச்சா சதா நடித்துள்ளார்